நம்ம எல்லாருக்கும் இந்த நாட்கள்ல நெகேமியாவின் ஜபாபி வேணும் அதுக்காக நாம் ஜெபிக்கலாம் நெகேமியா முதலாம் அதிகாரம் நாலாவசம் நெகைமையாக ஒன்று நாலு கேட்குதா அப்படின்னால நெகைமையாக ஒன்று நாலு நான் உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கடைசி வசனம் பார்த்தீங்களா அவனுடைய ஜபம் இடையில் உள்ளதெல்லாம் அவனுடைய வேண்டுதல்கள் அறிக்கைகள் அவனுடைய வாஞ்சைகள் அவனுடைய விருப்பங்கள் இதெல்லாம் இடையில் இருக்குது நெகமியாவின் ஜபம் ஒரு வித்தியாசமான ஜபம் அவன் சொல்றான் கொஞ்ச நாள ஜபிச்சுட்டு கடைசியில் சொல்றான் இன்றைக்கு இந்த காரியத்தை நிச்சயம் எனக்கே கைகூடி வர பண்ண வேண்டும் என் ஜபத்தையும் கேட்கணும் உமது அடியாருடைய ஜபத்தையும் அடியானின் ஜபத்தையும் கேட்கணும் உமது அடியாரின் ஜபத்தையும் கேட்கணும் அப்படித்தான் அந்த கடைசி வாசன ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக அப்ப இதுல இருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல இவனுடைய ஜபங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஜபம் இவனுக்கு கத்தர் ஒரு ஜபாவிய கொடுத்தார் கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்தா சில காரியங்களுக்காக அண்ணனுடைய சன்னிதானத்தில் மட்டும் உட்காந்து அழுகிறது மனைவி முன்னால அல்ல பிள்ளைகள் முன்னாலவங்க முன்னால அல்ல தேவ சமூகத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார் அதுக்காக சில காரியங்கள் அவனுக்கு துக்கம் இருந்துச்சு ஆண்டவரே இப்படி தேவனுடைய வீடு கிடக்க அலங்கை இடிபட்டு போயிடுச்சு அதன் வாசல்கள் அக்கனியால் சுக்கரி சுட்டரிக்கப்பட்டுச்சே இதை குறித்து அவனுக்கு ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு அடுத்து உபவாசிதான் அதுக்கு அவனுக்கு பதில் தெரியாததுனால வேற வழி தெரியாததுனால தேவ சமூகத்தில் இருந்தான் அப்பப்போ மன்றாடிக்கிட்டே இருந்தான் ஆண்டவர் நோக்கி செஞ்சுட்டே இருந்தான் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஒரு நாள் அவனுக்கு ஆண்டவரே இன்றைக்கும் உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி பண்ணி இந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைத்த கிடைக்க பண்ணி என்று நான் பிரார்த்தித்தேன் அன்னைக்கு வர்றான் அரண்மனைக்கு அன்னைக்கு அந்த காரியம் செஞ்சது அவனுக்கு கிடைச்சது அப்படி ஒரு ஜபம் அவனுக்கு இருந்துச்சு கொஞ்ச நாள் ஜபிச்சுட்டு ஒரு குறிக்கப்பட்ட இன்னைக்கு கத்திருந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஜெபிச்சான் நமக்கு அப்படி ஒரு ஜபம் அபி இந்த நாட்கள்ல அவசியம் அன்றைய சமூகத்துல துக்கித்து மன்றாடி ஜபித்து உபவாசித்து ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்தபோது இன்றைக்கு இந்த காரியத்தை கைகுடி வர பண்ணும் அடியானின் ஜபத்தை கேளும் அடியாரின் ஜபத்தை கேளும் அந்த ஜபம் அன்னைக்கு அப்படியே இவன் போறான் ராஜா கேட்குறேன் என்ன உன் முகம் வித்தியாசமாக இருக்கேன் உடனே சொல்கிறான் இல்லை இப்படி இப்படி பிரச்சனை அப்படின்னு அதை சொல்கிறான் சொன்ன உடனே அன்னைக்கே கிராண்ட் ஆயிடுச்சு சரி நீ போறியா நீ போயிட்டு வந்தால் எவ்வளோ நாள் ஆகும் உடனே உடனே நான் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ரைட்டு ஓ இன்னைக்கு போ உடனே அன்றைக்கு அவனுக்கு கட்டளை பெற வந்துருச்சு எவ்வளோ அருமையாக தேவன் கட்டளைட்டார் ரெண்டாவது ஆறு எட்டாம் வசனத்தில் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்லைட்டார் அதனால நம்ம இந்த நாட்கள்ல நகைமையாவை போல போராடணும் மன்றாடணும் பிரார்த்திக்கணும் அடியானுடைய ஜபத்தை தள்ளாதரும் இன்றைக்கே கையுடி வர பண்ணும் அப்படி ஒரு ஒரு பிரேயர் லைஃப் நமக்கு இன்னைக்கு வேணும் நமக்கு இந்த உலகத்தில் வேற யார்ட்டையும் போக முடியாது விசுவாச பாதைன்னு வந்துருச்சு பணத்துக்கு யார்டையும் போக முடியாது நம்ம விசுவாசிகளுக்கும் அதைத்தான் போதிக்கிறோம் விசுவாசத்தினால் வராதே ஆகும் பாவம்னு சொல்லி கொடுக்குறோம் அப்போ அப்போ அவங்க எங்க போவாங்க அவங்க முழுமையா கத்தரைதான் என்ன செய்யணும் பத்திக்கொள்ளணும் நமக்கு வேற வழியே கிடையாது அங்கிருந்தான் நன்மையான ஈவு பூர்ணமான வரம் ஜோதிகளின் பிதாபத்துல இருந்தான் வரணும் நன்மைகளின் ஊற்று அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதனால கொஞ்ச நேரம் ஜோ பண்ணணும் யாருக்காவது இந்த ஜபாபி தேவைப்படுச்சுன்னா ஜோ பண்ணுங்க எனக்கு தேவை உங்களுக்கு தேவை ஒவ்வொருவருக்கும் தேவை கத்தாவே நெகேமியாவின் ஜாவியே எனக்கு தார் இன்றைக்கே தார் இன்றைக்கே அவனுக்கு பதில் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜபங்களுக்கு இன்னைக்கு ஆவி நமக்குள்ள வரட்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜபாவின் கத்தர் என்னையும் நம்மையும் சபையையும் அவன் அழகா சொல்றான் அடியானின் ஜபத்தையும் அடியாரின் ஜபத்தையும் கேட்டறும் நம்முடைய செவிகள் கவனித்து இருப்பதாக அதனால ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு அப்படி ஒரு ஜபம் வேணும் முழு சபைக்கும் அப்படி ஒரு ஜபம் வேணும் நெகைமியா ஒரு பெரிய வல்லமை உள்ள மனுஷன் வேதத்துல அவனுடைய சீர்திருத்தங்கள்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கு நெகைமியாவின் ஜபாவின் கத்திரம் அறிந்த நாட்கள் நிறைக்க முடியாது நாட்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நெகைமியாவினுடைய ஜபாவி வேணும் நெகைமியாவின் ஜபாவ் எங்களுக்கு இந்த நாட்கள்ல தேவைகத்தாவே எங்களுக்கு தேவைகத்தாவது எங்களுக்கு தேவைகத்தா எங்களுக்கு தேவை எங்களுக்கு தேவை எனக்கு தேவை எனக்கு தேவை அடியானின் ஜபத்தையும் அடியாரின் ஜபத்தையும் கேளுமே கொஞ்ச நாள் மன்றாடி ஜபித்து கச்சாவே உபவாசித்து அழுது உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து கச்சாவே அவன் உண்மை நோக்கி மன்றாடினானே அவனுடைய பிரார்த்தனைக்கு நீர் செவி கொடுத்தீரே கச்சா இன்றைக்கே காரியத்தை கைகூடி வரப்படும் என்று சொன்னதுக்கு பதிலளித்தாவுக்கு அருசுலேமை குறித்து தானே அந்த அலங்கத்தை குறித்து தானே அதனுடைய வாசலு குறித்து தானே அந்த தேசத்தை குறித்து தானே ஒரு பாரம் இருந்தது அது போல நமக்கு விசுவாசத்தை குறித்து சபையை குறித்து ஜனங்களை குறித்து ஆத்மாக்களை குறித்து அழிந்து போகிற ஜனங்களை குறித்து ஊழியத்தின் பார்த்த ஊழியத்தை குறித்து இப்படி பலவிதமான பாரங்கள் நமக்கு அவசியம் அப்பதான் ஜபாவி வரும் இல்லைன்னா சும்மா ஜபாவி வராது சும்மா இருந்தா ஜபிக்க சொன்னா சோத்திரம் சோத்திரம் ஜபிப்போம் ரெண்டு நிமிஷம் அந்நிய பாசம் பேசுவோம் திருப்பி எந்திச்சு வெளியே போவோம் உட்காருவோம் நமக்கு அந்த ஒரு மனம் உண்டாகாது அந்த பாரம் இருந்தாதான் நமக்கு அந்த ஜபத்தினுடைய தன்மை வரும் அது போல அன்றைக்கு அவனுக்கு இரஸ்லமை குறித்த ஒரு பெரிய துக்கம் கா பாரம் இருந்தது அதுபோல சபைகளை குறித்த ஆத்துமாக்களை குறித்த நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்த ஒரு உண்மையான பாரம் நம்முடைய நிரப்பப்பட முடியு ஊழியத்தை குறித்து சபையை குறித்து அழிந்து போற ஆத்துமாக்களை குறித்து கத்தாவே குறித்து விசுவாசத்தை குறித்து பரிசுத்தத்தை குறித்து கச்சாவே பரல ஒரு பாரம் ஒரு தவிப்பு ஒரு கவலை ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் ஒரு ஏக்கம் கத்தாவே இந்த நாட்கள் கத்தா எல்லாருக்கும் உண்டாகணுமே சுவாமி புத்துவ நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம் என்று இருக்கிற ஒரு தவிப்பு பரிசு ஒரு தவிப்பு விசுவாசத்தை குறித்த ஒரு தவிப்பு ஆத்தும ரட்சிப்பை குறித்த ஒரு தவிப்பு ஊழியத்தை குறித்த ஒரு பாரம் அந்த ஒரு நாட்கள் எல்லாரையும் அழுத்த முடியாது நல்லா நல்லா ஜோமனுங்க தூண்டினது அலைலூயா அலேலுயா எருசுலேமை குறித்த ஒரு பாரம் அவனுக்கு இருந்ததே ஆத்துமாக்களை குறித்த ஜனங்களை குறித்து ஒவ்வொரு சமையார குறித்து அந்த அழிந்து போற ஒரு ஆத்மாவை குறித்து சபையை குறித்து ஊழியர்கள் குறித்த ஒரு பெரிய பாரம் ஒவ்வொருவருக்குள்ள நிறைவாய் காணப்பட முடியாது சபையை குறித்த பாரம் உண்டாகட்டுங்க தாவே பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் உண்டாகட்டுங்க தாவே பரிசுத்த வாழ்வை குறித்து ஒரு வாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே விசுவாச ஜீவியத்தை குறித்து ஒரு வாரம் உண்டாகட்டும்ங்க தாவே ஒவ்வொருடைய ஊழியத்தை குறித்து ஒரு வாரம் உண்டாகட்டும் சபையின் மீட்பை சபையின் எழுப்புதல் சபையின் ஆவிக்குரிய வளர்ச்சி சபையின் மகிமையான உயிர்த்துதல் இதை குறித்த ஒரு வாஞ்சை தவிப்புள்ள எங்களுக்குள்ளே உண்டாக முடியாது ஜபிக்கிற உண்மையான வாரத்தை எங்கள் உள்ளத்துல வையம் வையும் வையோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஆம அனைக்கு நேகமையா இறங்கி கத்தோடைய வேலையை செய்யும் முடியாக வந்தபோது அவனுக்கு பயங்கர எதிர்ப்புகள் இருந்தது மறைமுகமாக மாத்திரமல்ல வெளியரங்கமாகவும் அவனுக்கு எதிர்ப்பு கொள் இருந்தது இந்த சண்பல்லா தொபியா இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க எதிர்த்தாங்க பல விதங்களில் பேசினாங்க தவறான வித தவறான விதத்தில் பேசினாங்க அவங்க சண்பல்லாவும் துபியாவும் நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கழகம் பண்ணுகிறீர்களோ என்று அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாங்க இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அதே நேரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் இருக்கு ஒரு கூட்டம் நன்மையா இருக்கு ஒரு கூட்டம் அவங்களுக்கு உரதமாக இருக்கு நாம் ஜெபிக்கும்போது உபவாசிக்கும் நாம் தேவனுக்காக நிற்கும் போது சில எதிர்ப்புகள் வரும் தடைகள் வரும் நம்ம சில காரியங்களுக்காக ஊழியங்களுக்காக இறங்கி வரும்போது நாம் கத்திரக்காக சில காரியங்களை செய்ய வைராக்கியமாக தீர்மானித்து வரும்போது கத்தர் சில ஆவியின் ஏவுதலை நமக்கு கொடுத்து நாம் சில காரியங்களை செய்யும்போது நமக்கு ஒரு விதமாக போராட்டங்கள் வரும் ஆனால் இவன் அதை ரொம்ப அழகாக ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டான் என்ன சொன்னால் நாங்கள் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராக்கி நாங்கள் எழுந்து கட்டுவோம் உனக்கு இதில் பங்கு இல்லை பாத்தியமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸியாக தட்டிட்டு போயிட்டான் அதனால் நமக்கு ஒரு இந்த நாட்களில் ஊழியன்னு சொன்னால் ஒரு பெரிய எதிர்ப்பு அது ஒரு யுத்தகலம் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை நடத்துறது பிள்ளைகளை பாதுகாக்கிறது நடத்துறது அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்போது அது அவ்வளவு தெய்வீகமாக வர்றதுக்கு பயங்கர போராட்டமாக இருக்கும் விசுவாச வாழ்க்கைங்கிறது பயங்கர போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆனால் ஈஸியாக அதை அழகாக டேக்கிள் பண்ணா கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் இருந்துச்சு கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை நினைஞ்சிருந்தான் போராடி போராடியே ஜெயிச்சான் அதுபோல இந்த நாட்களில் விசுவாச பாதையில் வருகிற போராட்டங்களை எதிர்த்து நின்று எல்லா சூழ்நிலைகளும் அது ஒரே நாளில் அந்த ஆவி போனதாக இல்ல அதுக்காக திருப்பி அவன் ரொம்ப பிரயாசப்பட வேண்டியிருந்துச்சு தொபியாவ திங்ஸ் எல்லாம் ரோட்லாம் எரிஞ்சான் அந்த அளவு அவன் வைராக்கியமா இழந்து கிரியே செய்ய வேண்டிய ஒரு காலம் வந்தது ஆனா கத்தற்காக அவன் செய்தான் கத்தர் அவனோடு கூட இருந்தார் ஆனா அப்படின்னால நம்ம பண்ணுவோம் எதிர்ப்புகள் இந்த நாட்கள்ல சகஜம் விசுவாச பாதையில பயங்கர எதிர்ப்பு வியாதி பலவீனம் மனுஷனுடைய போராட்டம் சொந்தக்காரங்களுடைய போராட்டம் வேலை செய்ய போராட்டம் பக்கத்து வீடுகளில் உள்ள போராட்டம் எதிர்ப்புகளையும் நம்ம அதில் இறங்கி வரும்போது வரும் அது சகஜமானது பெற்று கரையறினவுடனே ஆவியானவர் இறங்கினார் இது ஒரு சைடு அடுத்து சோதனைக்காரன் வந்து அவரை சோதிக்க முடியாத கொண்டு போனார் ஒரே ஒரே டைம் பாருங்க அபிஷேகம் இறங்குது அடுத்து போராட்டங்களும் தொடங்குது இதே போலதான் நிகைமையா ரெண்டு பதினெட்டுல ஜனங்கள் எல்லாம் ஒரு குரூப் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் ஆனா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து எதிர்க்குது எப்பவுமே விசுவாசத்துல முன்னேறும் போது கத்தனமுடைய பட்சத்தில் இருப்பார் சாத்தா இருப்பாங்க ஒரு பாதைக்கு சன்பர்லா அவனுக்கு எதிராக எழுப்பினது போல நம்முடைய விசுவாச பாதையில கூட பல விதமான போராட்டங்கள் வருகிறார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போராட்டங்கள் உண்டு ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு கத்திற்காக நிக்கணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் உண்டு கத்திர அந்த நாட்கள்ல சன்பல்லா துபியாவை அப்படியே அடக்கிக்கொண்டே வந்து கடைசியில் அப்புறப்படுத்தினார் அதுபோல நமக்கு ரோதமாக எலும்புகிற சத்துருக்களை எல்லாம் கத்திர நாட்களில் மட்டுப்படுத்தி அப்புறப்படுத்த முடியாத விசுவாசத்துக்கு தடையாக வளர்ச்சிக்கு தடையாக ஊழியத்துக்கு தடையாக மனதில் பலவிதமான சஞ்சலங்களையும் போராட்டங்களையும் உண்டு ஆவிகளை கத்தர் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி சன்புல்லா துபியாவினுடைய ஆவியை கடிந்து கொண்டது போல நமக்கு ரோதமாக எலும்புகிற சத்துருவின் வல்லமேல கத்தர் கடிந்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட போராட்டங்களை ஜெயிக்க நம்மை பலப்படுத்த முடியாது ஆண்டவரே அன்றைக்கு சன்பல்லா தோபியா ஆண்டவரே எழும்பினார்களே அதுபோல விசுவாச பாதையிலே பலரும் பல விதங்களிலே எங்களுக்கு வல்லமைகளை உணர்கிறோங்க அவர்கள் பயங்கரமாக எதிர்த்து பல விதங்களில கலகம் பண்ணினாலும் அந்த இடத்துல நகைமையா நின்று ஜெயித்தான் காரணம் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அதுபோல இந்த போராட்டங்கள் மத்தியில தேவைகள் மத்தியில நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியில எதிர்ப்புகள் மத்தியில வியாதிகள் மத்தியில கத்தர் நம்முடைய ஜனத்தோடு நம்ம இருந்து நான் கூட இருக்கிறத வெளிப்படுத்தி சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்தி நம்முடைய ஜனத்துக்கு அந்த இடங்களிலே தலையை உயர்த்தி கனப்படுத்த முடியா ஜோ அணுவோம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுடைய ஜனத்தோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தணும் சுவாமி சத்துரு வெக்கப்பட்டு போன கச்சாவே ஜத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வராமல் இன்னைக்குரிய நன்மைகள் வரவிடாமல் பல ஆவிகள் தடுக்குது அவங்க ஜபிக்கிறதெல்லாம் எல்லா சபையிலும் உபவாசம் போட்டு ஜபிக்கிறாங்க எல்லாரும் எல்லாரும் தேவ சமூகத்தில் கிடந்து விழுந்து புரண்டு கத்துறாங்க உபவாசம் வடுறாங்க கண்ணீர் விடுறாங்க கத்திய சமூகத்தில் வெறுமையாக்குறாங்க எல்லா சபை நம்முடைய சபையில் மாத்திரம் இல்லை எல்லா சபைகள்லயும் அப்படி ஒரு ஜப ஆவி இந்த கடைசி நாட்களில் வந்துருச்சு ஆனால் தானியல் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் இருபத்தொரு நாள் அந்த ஜபத்துக்கு த பதில் வரவிடாமல் பெர்சியாவின் ஆவிய நிசீதை தடுத்தது அதுபோல நம்முடைய ஊழியங்களுக்காக நம்ம எவ்வளவோ சபைகளுக்காக ஆத்தும பல காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் ஜபிக்காம இல்லையா டெய்லி நம்முடைய ஜபங்களை கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ விண்ணப்பங்கள் பரலோகத்தில் போய் என்ன செய்து ஆனால் இவைகளுக்கு அநேக காரியங்களுக்கு பதில் இல்லாததுக்கு காரணம் இந்த தேசத்தில் கிரியே செய்கிற ஆவிகள் அந்த வல்லமைகளை என்ன செய்யுது ஆசீர்வாதங்களை தடுக்குது இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை நல்ல மழை பெய்யுற மாதிரி மேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் விட்டா இப்போ பெஞ்சிரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா காத்தடிச்சு எங்கிட்ட என்ன நெஞ்சிடும் அப்படியே தள்ளி போயே போய்டும் இங்கே பெய்ய வேண்டிய மழை இப்போ எங்கே போய் நார்த் இந்தியாவில் பெஞ்ச அழிவை உண்டாக்குது இது போல நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கேயோ போயிடுது பிசாஸ் என்ன செய்யற பயங்கரமா தடுக்கிறான் அது போல ஆசிரியத்துக்கு ஒரு அதிபதி உண்டு உண்டா பெர்சியாவின் அதிபதிங்கிறது போல அன்னைக்கு பெருசியா நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆவி இருந்துச்சு அதுதான் பெருசியாவின் அதிபதி அந்த ஆவிய மிகாவில் வந்து அடிச்சு தடைய உடைச்ச பிறகுதான் பதில் தானியல கிடைச்சது அது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு அப்படிலாம் பைபிள் வசனங்கள் இருக்கு பெர்சியாவின் அதிபதி கிராமத்தின் அதிபதி இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்துதான் நினைச்சுக்கிறோம் ஜபம் சரியில்லை நம்ம தாட்ல கொண்டு வரோம் ஆனா காரணம் வந்து யாரு நாசரியத்தினுடைய ஆவிதான் நாசரியத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற ஆவிதான் நம்முடைய ஜபங்கள் ஆசீர்வாதங்களை தர வர விடாமல் தடுக்குது எல்லாரும் ஜோமனோ அநேக ஜபங்களுக்கு உள்ள பதில் வரவிடாமல் தடுக்கிற கட்டுப்பதிலும் கிடைக்கத்தக்கதாக அந்த நிர்மலம் கத்தர் இறங்கி கிரியச் செய்ய சில காரியங்கள் பண விஷயமா இருக்கும் பொருள் விஷயமா இருக்கும் படிப்பு விஷயமா இருக்கும் இப்படி சில காரியங்கள் நம்மளாலே செஞ்சு சாதிச்சுக்கலாம் ஆண்டவர் கொஞ்சம் ஒத்தாசை கொடுத்தா நம்ம என்ன செய்யலாம் அப்படியே வழியில் ஃபார்வேர்ட் ஆகி போயிடலாம் ஆனால் சில காரியங்கள் அப்படியல்ல தெய்வனே இறங்கி வந்து ஒரு மிராக்கள் பண்ணாதான் என்ன செய்ய முடியும் நம்ம கடந்து போக முடியும் இப்போ சங்கடலுக்கு முன்னால் வந்து நின்றுட்டு பின்னால் பார்வன் சேனியை நிற்கும் போது வந்து கப்பலை வச்சுக்கிட்டு இப்போ திரு புதுசாக ஒரு கப்பலை பணிஞ்சுருக்க முடியாது தேவன் செய்தாருங்கிற ஒரு மகத்தான ஒரு செயல் நடந்தாதான் அந்த காரியம் சக்சஸ் ஆகும் மற்றபடி பிரச்சனை கிடையாது அதனால நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்திருந்த நாட்கள் அற்புதங்களை செய்யணும் நடக்க வைக்க முடியாது ஒரு டாக்டர் நடக்க வைக்க முடியாது யாருமே நடக்க வைக்க முடியாது அந்த இடத்துல தெய்வம் அவனுக்கு கண்ணே தெரியாது ஒண்ணுமே தெரியாது வாழ்ந்து வயசும் அதிகம் அப்ப அப்போ உள்ள மெடிக்கல் இதுலபடி அவனுக்கு உதவி செய்ய ஆள் கிடையாது அந்த இடத்துல கத்தர் தான் நிச்சயணும் அந்த ஸ்பாட்ல செய்யு அது போல எவர்தான் கத்தர் ஒரு அற்புதம் செஞ்சாரு அப்படியே எவர் தான் நினைஞ்சிச்சு விலகினது அதுபோல நம்முடைய ஜனங்களுக்கு கூட நாமா செய்யறதுக்கு சில காரியங்கள் இருக்கு தேவனா செய்யற ஒரு காரியம் இருக்கு தேவன் செய்ய வேண்டிய காரியத்துல கத்தர் இறங்கி ஒரு அற்புதம் நிச்சயணும் செய்யணும் பிள்ளைகள் காரியத்துல கூட விவாக காரியங்கள் கூட தயவனாக இறங்கி செஞ்சாதான் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு ஃபேமிலி இருந்துச்சு நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரே பையன் அஞ்சு பொண்ணும் ஆறு பொண்ணும் அவங்க அம்மா அப்பா நல்லா இருந்தாங்க அவங்க ஒரு அஞ்சு பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி நல்ல விதத்தில் நினச்சிட்டாங்க செட்டில் பண்ணிட்டாங்க செட்டில் பண்ணி முடியும் அந்த அப்பா இறந்துட்டார் அப்போ வேலை போயிருச்சு அந்த குடும்பம் அந்த அஞ்சு பிள்ளைகளும் வெல் செட்டில்டு அப்படி அமைதி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இந்த வறுமை அந்த வசதி காலங்கள் முடிஞ்ச பிறகு மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஐயா இறந்துட்டாரு இப்போ அந்த அம்மா ஏதோ பென்ஷனை வச்சு இந்த பையனையும் பொண்ணையும் அப்படியே கொண்டு வராங்க அந்த அஞ்சு தங்கச்சி மாறோ அந்த அஞ்சு அக்கா அஞ்சு அக்கா மாப்பிள்ளமாரோ இவங்களை கரை சேர்க்கணும்னு என்ன செய்யல ட்ரை பண்ணலை இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா உதவி செய்வாளா பாத்திரம் நமக்கு யார் வீட்டுக்காவது குழந்த பிறந்தா சப்போர்ட் பண்ணுவா இப்படி தான் அவங்க என்ன செய்றாங்க இந்த கடைசி தங்கச்சியை குறித்து அவங்களுடைய மோட்டிவ்லாம் நம்ம வீட்டுக்கு வரட்டும் ஏன் நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்க ஏ நான் பார்த்துக்கிறேன்னா கல்யாணம் கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை தங்க வீடுகளில் பிள்ளைகள் இவங்கெல்லாம் வேலைக்கு போன பிறகு வீட்டை பார்க்குறதுக்கும் குழந்தைய பார்க்குறதுக்கும் இப்படி தான் அவளை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க அதுவும் ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துச்சு ஒன்றும் செட்டாகலை நேராக அம்மாட்டாக வந்துடுச்சு இந்த பையன் கடைசி பையன் இவனை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க இவனுக்கும் வாழ தெரியல கடைசியில் ஒரு சின்ன வீடு நானும் அந்த இடத்துல ஒழியில் இருந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவே இறந்து போச்சு இப்போ இந்த ரெண்டு பையனும் பொண்ணும் தான் இவன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபை டம்பில் கார் ஓட்டினான் கொஞ்சம் காசு கிடச்சிது அதை வச்சு தங்கச்சி வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தான் இவனுக்கும் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கும் முப்பது வயசு தாண்டிடுச்சு இந்த அஞ்சு அக்கா வருவாங்க போவாங்கல தவிர இவங்க ரெண்டு பேரையும் வாழ வைக்கணுங்கிற தாட்டு யாருக்குமே இல்லை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் மவுண்ட்டில் ஒரு பொண்ணு அது வந்து அம்மா அப்பா இல்லாத பிள்ளை அதுவும் ரெண்டு தங்கச்சிமார்கள் அந்த மூத்த சகோதரி தான் தங்கச்சி மாறுகளை ரெண்டு வரையும் வாழ வைக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் கட்டாமலே அது அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக பிஸ்னஸ் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ரெண்டு பிள்ளைகளையும் நெஞ்சிட்டாங்க நல்லா செட்டில் பண்ணிடுச்சு இப்போ அதுக்கு வீடு இருக்கு வசதி இருக்கு பிஸ்னஸ் இருக்கு ஆனால் வயசு போயிடுச்சு வயசு முப்பத்தி அதுக்கு தங்கச்சி மரம் எல்லாம் இருபது வயசுலேயே அழகாக கல்யாணம் கட்டி செட்டில் பண்ணி நல்லா நல்லா செட் பண்ணிட்டு அம்மா அப்பா இல்லாமல் அப்பவும் திரின்னு பாசஸ்லாம் செட் பண்ணி முப்பத்தி வயசு முப்பத்தி வயசு ஆயிடுச்சு இவளுக்கு ஏதாவது ஒரு பையனை செட் பண்ணா வேலை இல்லாட்டா கூட பரவாயில்ல இவளுக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு ஒரு குடும்பமாக நின்றுக்குவான்னு பார்த்து கடைசியில் யாரை தேடி தேடி சுற்றி சுற்றி வந்து எந்த பையன் வச்சுக்கணா இவன் முப்பத்தஞ்சு வயசு ஆச்சே இவனை பிடிச்சி வச்சுட்டாங்க அவன் ஒரு கார் ஓட்டிக்கோ இந்த வச்சுக்கோ இந்த பொண்ணை வச்சுக்கோன்னு சொல்லி பொண்ணு இவனும் கல்யாணம் ஆயிடுச்சு சரி இவனும் தங்கச்சி பார்த்தா காரியம் ஆகாது போல் இவனும் கல்யாணம் கட்டிட்டான் இப்போ இந்த பிள்ளை நிராதரவாக தனியாக அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன் அந்த பையன் கல்யாணத்துக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த அக்கா வந்திருக்காளுங்க இந்த பொண்ணு மட்டும் தனியாக நின்று அழுதுகிட்டே இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து இப்போ கல்யாணம் கட்டி இவன் போயிட்டான்னா இது எங்கே இருக்கணும் தனியா அந்த வீட்டில் அனாதையாக நிற்கணும் அக்கா நம்பி போக முடியாது அண்ணனும் போயிட்டான் ஒரு அவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷன் யாருமே உதவி செய்யலை ஆனால் கர்த்தர் என்ன ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு அற்புதம் செஞ்சாரு திடீர்னு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் ஃபாரின்ல இருந்த பையன் அவங்க வீட்டுக்கு சம்பாதிச்சு சம்பாதிச்சு சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொடுத்து அவனுக்கு வயசாகிடுச்சு அவன் சரி இனிமேல் நம்ம செட்டில் ஆகும் அப்படின்ட்டு லீவ் போட்டு எங்க வரா சென்னை வந்து அவன் மைந்தில் யாராவது ஏழை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அவன் விசாரிச்சு சுற்றி வந்து கடைசியில் யார் சிக்கனா இந்த பொண்ணு சிக்கிச்சு இன்னைக்கு இவங்க அஞ்சு அக்கா மாரையும் அண்ணனையும் விட வசதியா நல்ல நிலவரத்தில் ஃபாரின்ல இருக்கிறது யாரு இவ தான் இவ இப்போ ஃபாரின்ல இருக்கா நல்ல வெல் செட்டில்டு எதுக்கு இதை சொல்றேன்னா கத்திரதான் என்ன செஞ்சார் அந்த பிள்ளையினுடைய கண்ணீருக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் அதுபோல நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய காரியங்களில் சில காரியங்களில் மனுஷனுடைய உதவியெல்லாம் விருதா அப்படிதான் பைபிள் சொல்லுது கத்தர் பார்த்து இறங்கி ஒரு மெராக்கள் செஞ்சா பட்டு பட்டு பட்டு பட்டு எல்லாம் கூப்பிடலமா அவர் வந்து நிக்க வேண்டிய இடத்துல அவர் தான் திராட்சை காரணத்துக்கு மாற்ற முடியாது மாத்திருவானா நானு ரிச்சர்ட் புக் படிச்சேன் படிச்சிருக்கீங்களா பரிசோதனையில் பரம வெற்ற ஒரு புக் அந்த கம்யூனிஸ கொள்கை உள்ள ஒரு சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு தண்ணீரை திராட்சர பாரு அப்படின்னா இவங்க எல்லாம் மறண்டு போயிட்டாங்களா என்னோட அவர் மாத்தினாரு மாத்துறாங்க அப்படி ஒரு பொடிய தூக்கி உள்ள போட்டானா தண்ணில என்ன ஆயிடுச்சு ஏசு வந்து தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினார் நான் இப்போ திராட்சை ரசத்தை திருப்பி தண்ணியாக மாற்றுறேன் மருந்துட்டு திருப்பி என்ன அடுத்து ஒரு பொடியை போட்டான் அது வெள்ளையாயிடுச்சு தண்ணி ஆயிடுச்சு எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்களாம் அப்போ ஒரு கிறிஸ்துவை எழுப்பி சொன்னானா இந்த பொடியை போட்டீங்க திராட்சை ரசமாக மாறிடுச்சு அடுத்த போட்டீங்க அது என்ன ஆயிடுச்சே தண்ணியாக மாறிடுச்சு பரவாயில்ல நீங்கள் இயேசுவை கூட பயங்கரமாக இருப்பதுன்னு கொஞ்சம் அதை குடிச்சு பாருங்க குடிச்சிருங்க திராட்சை ரசமாக திருப்பி தனியா மாத்தினீங்கல்ல அதை கொஞ்சம் குடிங்களா அது எப்படி குடிப்பேன் அது பாய்சன் அப்படின்னா விஷம் அந்த கெமிக்கல் போட்ட உடனே என்ன செய்யுது கலர் மாறுது அடுத்த கெமிக்கல் போட்டா தனியா மாறுது ஆனா இப்ப இவஞ்சோனா குடின்னு சொன்னான் அது எப்படி குடிப்பேன் குடிச்சா செத்தி போயிருவானா ஆனா ஏசு கரிசு கொடுத்து ரசத்தை குடுத்த யாரும் என்ன செய்யல சாகல அதுபோல உலகத்துல சில அற்புதங்கள் எல்லாம் செய்வாங்க காரியம் ஆகாது தண்ணியை திராட்சரமா மாத்தணும்னா யார்தான் மாற்ற முடியும் தெய்வம் ஒருத்தர் தான் மாத்த முடியும் அதுபோல நம்ம நம்ம பிள்ளைகளுக்காக சில காரியங்கள்ல எனக்கும் ஆசை தெய்வம் செய்யணும் அவர் செஞ்சா அழகாய் நேர்த்தியாய் செய்வார் ரொம்ப நேர்த்தியா செய்வார் அற்புதங்கள் தெய்வம் செய்யணும் ஊழியத்திலும் சரி நம்ம கடந்த மல்லு கெட்டுறோம் அவர் செய்யாட்ட ஒரு ஊழியமும் செய்யாதே சக்சஸ் ஆகாது பிள்ளைகள் காரியத்தில் நமக்கு நிலமோ ட்ரை பண்றோம் அவர் இறங்கி வரணும் ஜோம்மா எல்லாரும் கொஞ்ச நேரம் குடும்பங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமோ அவர் இந்த நாட்கள் எழுந்தொருளி வெளியரங்கமாக எல்லார் கண்களுக்கு முன்பாக கத்தர் அற்புதங்களை நடப்பித்து அந்த பிள்ளையுடைய காரியங்கள்ல கத்தர் ஜெயத்தை தர முடியாது ஜோ நீர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது சுவாமி அத மனிதன் செய்ய முடியாது மனிதன் செய்யக்கூடாது நீர்தான் அதை செய்ய முடியும் நீரே அதை செய்ய வல்லவர் சகலமும் செய்ய வல்லவர் நீர் செய்ய வேண்டிய காரியத்தை அற்புதத்தை நீர் செய்யுமாண்டவரே